சென்று தலையை பூமியில் வைப்பது வரை எங்களில் யாரும் சுஜூதுக்காக தமது முதுகை வளைக்க மாட்டார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்ற பின்புதான் நாங்கள் சுஜூத் செய்வோம்